الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم مع بعض فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى قلق عظيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان المؤمن لا يدرك بحسن خلقه اداه الصائم القائم أو كما قال صلى الله عليه وسلم اهلايتم الله سبحانه وتعالى ورهنك ورتاكم سرانتم سلامم الى النبي محمد صلى الله عليه وسلم وفرج الميتم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லதியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹான வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு அப்படியாவுடைய கட்டளைகளை மதிப்பிட்டு நடக்குமாறும் என்று தடுத்து இருக்கிறோம் அப்படியா நல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்ற முழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் அல்லாவின் நல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பண்பாடு ரீதியான ஒரு பெயரை உள்ளடக்கி இருக்கிறது கலாம் என்ற வார்த்தை என்ற வார்த்தை பாதுகாப்பு நிம்மதி காந்தி சமாதானம் பெரே ஒரு பண்பாடு ரீதியான ஒரு பெயரை அல்லாஹ் வைத்திருப்பது இஸ்லாம் பண்பாட்டால் நல்ல குணங்களால் நல்ல மனிதநேய பண்புகளால் தான் உலகத்தில் பரவியது என்பதற்கு இஸ்லாத்துடைய பெயரே ஒரு ஆதாரமாக இருக்கிறது சல்லவ் அலுவலம் அவர்களுக்கு முதலாவது தினம் ஜிப்ரீஸ்லாம் அவர்களை முதலாவது கண்ட அந்த தினத்தில் பதறிக்கொண்டு ஓடி வந்தார்கள் என்னை போற்றுங்கள் என்று மனைவியிடம் ஓடி வந்தபொழுது நாற்பதாவது வயதில்லா அந்த நேரத்தில் அன்பான் அந்த கணவருக்கு சொன்ன ஆறுதல் எதை வைத்து சொன்னார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் திடுக்கிட வேண்டாம் புத்தீக்கமாக அல்லா உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் நஷ்டப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டவர்கள் நபியவர்களுடைய பண்பாடுகளை தான் பேசினார்கள் பண்பாடுக்கு முன்னால் உள்ளது குரான் இறங்கிய பிறகு இறங்க முன்னரே அடிப்படையிலேயே தூய்மையான நபியவர்கள் பண்பாடு உள்ளவர்களாகத்தான் சோசிக்கப்பட்டார்கள் நீங்கள் அல்லிம் இனபந்துக்களை சேர்ந்து நடக்கும் நபர் நீங்கள் பயப்பட வேண்டாம் அவர்களுடைய கஷ்டங்களை நீங்கள் மாதம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கக்கூடியவர் எப்பொழுதும் நபித்துவத்துக்கு முன்னால் இல்லாத ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நீங்கள் விதவை உதவி செய்கின்றவர் பணிகளை செய்யக்கூடியவர் கன்னி மாணவர்களே முதலாவது குரானுடைய இறங்குகின்றன நபிப்பட்டம் இன்றுதான் கிடைத்திருக்கிறது இப்பொழுது சம்பவம் நடக்கின்ற பொழுது அது நபிப்பட்டம்தானா அது என்ன என்பதை நபியவர்களுக்கு கூட தெளிவில்லாத நேரம் சொல்லக்கூடிய முன்னாள் வருகின்ற அந்த ஜிபிரியில் வந்து சென்றிருக்கிறார் பண்பாடு அஹ்லா குணம் என்பது குரான் இறங்கும் இருந்தது எனவே மனிதன் அடிப்படையிலே பண்புள்ளவன் மனிதன் அடிப்படையிலே அகலாக்குள்ளவன் இருபத்தி ஐந்தாவது வயதில் ஏற்றுமதி இறக்குமதி என்ற அமைப்பில் வியாபாரம் முதலாளி பெண்ஜா அம்மையார் என்ற வாலிபரை தன்னுடைய ஊழியராக தன்னுடைய பணியாளராக தன்னுடைய வியாபாரத்துக்கு பொறுப்பாக நியமித்தார்கள் அவர்கள் பதினைந்து வருடங்கள் இளையவராக இருந்தும் அவர்களை திருமணம் முடிக்க சீமாட்டி கோடீஸ்வரி பெரிய வியாபாரி தொழில் அதிபர் விரும்பினார் என்றால் அதிபர்களிடம் இருந்த அந்த முகம் நாற்பது வயதுக்கு பின்னால் முகம்மது என்ற வாலிபத் வாலிபரிடம் தானியா பூமியா சொத்து செல்வமா இல்லை அனாதையாக பிறந்து வளர்ந்த பிள்ளை கௌரவமான குடும்பம் உள்ள குடும்பம் அல்ல செல்வாக்குள்ள குடும்பம் செல்வம் உள்ள குடும்பம் அல்ல செல்வம் செல்வாக்கு வித்தியாசம் இருக்கிறது எதை வைத்து இவரனுக்கு கணவராக வர வேண்டும் என்று விரும்பினார்கள் எதை வைப்பு நபித்துவம் கிடைப்பதற்கும் பதினைந்து வருடங்கள் இருக்கின்றன எதிர்காலத்தில் இவர் நபிதான் என்பது பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் எதை வைத்து விரும்பினார்கள் இவர் என்னை இளையவராக இருக்கலாம் இவருக்கு இவர்களுக்கு நல்ல கணவராக இருக்க பொருத்தமானவர் என்று எதை வைத்தால் அவர்கள் நடந்து கொண்ட அகலாக்கால் நேர்மையால் பண்பாடால் கண்ணியமானவர்களே எனவே அகலாத் குணம் பண்பாடு என்பது மனிதனிலே அடிப்படையானது அடிப்படை அகலாத் நபித்துவத்திற்கு பின்னால் அது ஆரம்பித்தது அது விசாரமாக உலகத்திலே பரவ ஆரம்பித்ததை அடிப்படையில் அந்த முகம்மது அல்ல செல்லம் வாலிபராக இருக்கும் பொழுதும் சிறுவராக இருக்கும் பொழுதும் பண்பாட்டின் மூலம் மக்களிடையே செல்வாக்கு உள்ளவராக சொன்னும்பிம்பிக்கும் நீங்கள் மக்களை உங்களுடைய பொருளாதாரத்தை பணத்தை வைத்து கவர முடியாது பணம் இருக்கிறது என்பதால் மக்களை சம்பாதிக்க முடியாது பணம் என்பதால் நீங்கள் மக்களிடத்திலே நட்பேர் அடைய முடியாது உங்களுடைய நல்ல குணங்களால் மக்களை கவருங்கள் இதுதான் இந்த காலத்தில் மிக அவசியமாக பின்பற்றப்பட வேண்டிய அதில் பணக்காரர் என்பதால் நீங்கள் மக்களை சேர்க்க முடியாது நல்ல குணம் உள்ளவர் என்பதால் சேர்க்க முடியாத பல்லாயிரம் கணக்கான மக்களை உங்களுக்கு சேர்க்க முடியும் கவர முடியும் என்பதை நபியோர்கள் சொன்னது மட்டுமல்ல செய்து காட்டினார்கள் இரண்டு இரண்டு நட்சாட்சி பத்திரங்கள் நபித்துவத்திற்கு என்றால் சம்பந்தப்பட்டவர் நம்பிக்கையாளர் அவமானிதத்தை ஒப்படைத்தாலும் எதை எப்படி ஒப்படைத்தோம் அது அப்படி கிடைக்கும் அமானிதமாக ஒரு விடயத்தை சொன்னாலும் அது பாதுகாக்கப்படும் அவானிதமாக கொண்டு வந்து நபியருடைய பொருட்களை பணங்களை பாதுகாப்பாக வைக்கின்ற அளவுக்கு நபியவர்களுடைய பண்பாடு நேர்மை நபியவர்களுடைய மக்களுக்கு மத்தியிலே பரவி இருந்தது அதனால்தான் தலை கீழே விழுகின்ற அளவு இரட்டம் ஓடுகின்ற அளவு பெரிய மோதல் வரப்பாத்தது காபத்துள்ளாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது அந்த ஹஜர் லக்ஷத் என்று சொல்லக்கூடிய அந்த கருங்கல்லை எடுத்து வைப்பதற்கு போட்டி உதாரணத்துக்கு மத்திரக்கு போட்டி ஒரு கட்டிடத்தை கட்டுவதை கட்டி விடயத்தை செய்வதற்கு போட்டி போன்று எல்லா போக்குறத்து தலைவர்களும் நாங்கள் தூக்கி வைக்க வேண்டும் எங்களுக்கு தான் இந்த கண்ணியும் இந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் வேறு யாரு முன் வந்தால் நாங்கள் அவர்களை எதிர்ப்போம் அவர்களுடைய இரட்டத்தை ஓட்ட தயார் என்ற இரட்டத்தை பாத்திரத்தில் வைத்து சபதம் செய்தார்கள் வாலிபர் வருகிறார் முன்னால் முகமது என்ற வாலிபர் உடனே சொன்னார்கள் பொருத்தமானவர்தான் வருகிறார் நம்பிக்கையாளர் உண்மையாளர் நேர்மையானவர் இவருடைய அபிப்பிராயத்தை எடுத்து நடப்போம் இவருடைய அபிப்பிராயத்தின்படி செயல்படுவோம் முருகளை விடுவோம் என்ன சொல்கிறீர்கள் எல்லோரும் நான் இருக்க வேண்டும் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று அந்த சிறப்பை அடைவதற்கு அந்த பேரை அடைவதற்கு சபலம் எடுக்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படியா எத்தனை கோத்திரம் இத்தனை கோத்திரம் இத்தனை தலைவர்கள் ஒரு குழமையிடுங்கள் ஒரு துணி எடுங்கள் துணியை கொண்டு வரப்பட்டது எல்லோரும் ஒரே வினாடியில் சேர்ந்து தூக்கினார்கள் வைக்க வேண்டிய இடம் வந்தவுடன் எல்லோருடைய சார்பாகவும் அந்த ஹஜர் லஹத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தது முகம்மது நபி அல்ல நபிக்குவசைக்கு முன்னால் முகம்மது என்ற வாலிபர் நபித்துவத்தை முன்னாலும் அஜர்லத்துவதை எல்லோரும் சார்பாகவும் எடுத்து வைத்து அந்த சிறப்பை சமப்படுத்தி எல்லோருக்குமே கொடுத்து அந்த முருகனை அந்த இன அந்த கோப்பர மோதலை இல்லாமல் அந்த ஒற்றுமையின் கதாநாயகரும் நபித்துவத்துக்கு முன்னால் முகம்மது என்றவாலிவர் என்றால் கண்ணியமானவர்களே இதுதான் நமக்கு இன்று தேவை நமது நாட்டில் மாத்திரமல்ல உலக பட்சத்திலே முஸ்லிம்களிடம் பண்பாடு வந்தால் கண்ணியமானவர்களே இஸ்லாத்துக்கு எதிரான பெரும்பான்மையானது மறைந்துவிடும் என்பது வரலாற்று ரீதியான உண்மை இப்பொழுது நான் நபித்துவத்தை முன்னால் நபியோருடைய பண்பை பிரதானமான விடயங்களில் தொட்டுக் காட்டினேன் நபித்துவதுக்கு முன்னால் நபியுடைய பண்பு நபித்துவத்திற்கு பின்னால் நபியருடைய பண்பு கண்ணியமான எப்படிப்பட்டவர்களை எப்படிப்பட்டவர்களாக மாற்றியது எல்லா துறையுடனும் சகல துறையினருடனும் எல்லா தரப்பு நுடனும் நபியவர்கள் பாவித்த ஒரே சாதனம் ஒரே மரந்து ஒரே அன்பளிப்பு அகலாத் குணம் குணத்தினுடைய அகலாக்குடைய வாசல் இது நம்மிடம் அந்த வாசலே மூடிப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை முஸ்லிம்களை அழைத்துவிட்டோம் மிக குறைந்த ஒன்று காவிற்கு குறைவாக ஒன்று ஒருவரை சந்தித்தவுடன் அவருக்கு சொன்ன வார்த்தையை சுவருக்கு பின்னால் மீண்டும் அவரை சந்தித்தால் அவருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த தூளுக்கு பின்னால் இருந்து ஒருவருக்கு சொல்லிவிட்டு அந்த தூளுக்கு பின்னால் அடுத்த நிமிடம் அவரை சந்தித்தாலும் அவருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரு தடவை ஒரே மனிதரை ஒரு நாளில் ஒரே நாளில் ஒரு மனிதரை நூறு தடவைகள் சந்தித்தாலும் நூறு தடவைகளும் சமாதானத்தின் சாந்தியின் பண்பாட்டின் வாசல் சலாம் அஸ்லாம் வரமத்துல குறைந்து விட்டதா இல்லையா குறைந்து விட்டதா இல்லையா எங்க சலாம் அறிமுகமானவருக்கு சரம் என்னை சார்ந்தவர்களுக்கு சராம் என்றால் கண்ணியமானவர்களை சராம் என்பதனுடைய நோக்கமே பிழை சொல்கைய ஆரம்பிக்கிறோம் எல்லாமே தக்பீர் அகர் அதுவும் இருந்ததுலி அல்லா அமிதா என்ற இடத்திலும் அல்லாஹூ அக்பர் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அதை மாற்ற சொன்னான் அந்த இடத்தில் மாத்திரம் பனி அல்லா அமிதா தொழுகையை முடிக்கும் பொழுதும் அல்லாஹூ அக்பர் தானே வேண்டும் ஆரம்பிக்க தொழுகை அல்லாஹூ அக்பர்தானே முடிய வேண்டும் சுஜோதிரி அக்பர் வர் ஏன்லகை முடிக்கும் வடது பக்கத்திலே பணக்காரர் இடது பக்கத்திலே ஏழை வலது பக்கத்திலே படித்தவர் இடது பக்கத்திலே படிக்காதவர் வலது பக்கத்திலே அரசியல்வாதி இடது பக்கத்திலே குடிமகன் வடது பக்கத்திலே வெள்ளையர் இடது பக்கத்திலே கருப்பர் முன்சப்பிலே ஏழை பின்சப்பிலே பணக்காரர் முன்சப்பிலே தொழிலாளி பின்சப்பிலே முதலாளி வயலில் குறைந்தவர் இமாம் செய்தாலும் வயலில் கூடியவராக இருக்கலாம் இமாமுடைய தந்தையாக இருக்கலாம் இமாமுடைய பாட்னராக இருக்கலாம் அந்த இமாம் என்ன செய்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்றால் ஒற்றுமை அல்லாஹர்த்த தொழிலை அசலாம் அறைக்கும் முடிகிறது என்றால் சிந்தித்து பார்க்கும் ஒரு தடவையாவது ஏன் அல்லாஹக்பர் தான் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹக்பர் ஏன் தொழுகை முடிக்கும் ஒற்றுமையாக நின்றீர்களோ ஏழையும் குடும்பமும் உயர்சாதி கிடையாது நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் பிரித்துக்கொண்டாலும் சப்பிலே ஒரே நிலைமையில் எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் சூரோபாத்யா எல்லோருமே ஆமி எல்லோருமே தொழுகையுடைய எல்லா அமல்களையும் ஒரே மாதிரி செய்தீர்களே இந்த ஒற்றுமையை பகிர்ந்து கொள்ளுங்கள் சலாம் மூலம் வலது பழம் வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சதாம் இடது பக்கம் திரும்பும் இடது பக்கம் உள்ளவர்களுக்கு சலாம் தொழுகை கூட அல்ல ஆரம்பித்த தொழுகையை முடிக்காமல் சலாத்தோடு முடிக்கிறார் என்றால் தொழுகையே ஒற்றுமைக்கு அடிப்படைகளே போய்விட்டது கவலையான விடயம் வீட்டுக்கு மகனே யாரும் ஊழியம் செய்த அணில்லாத படித்து கொடுத்தாமல் மகனே வீட்டுக்குள் போகும் பொழுது சொல்லிக் கொண்டு போங்கள் சொந்த வீடு கோடிக்கணக்கான பெறுமதியான வீடு எத்தனை வருடங்களுடைய வருமானத்தால் கட்டிய வீடு எவ்வளோ கூலிகொடுக்கின்ற வீடு எவ்வளோ பெருமதியான வீடு எவ்வளவு பெருமையான மனைவி பெற்றோர் மனைவி பிள்ளைகள் வசிக்கின்ற வீடு வீட்டுக்குள் போகின்ற பொழுது சதாம் சொல்லிக் கொண்டு போய் எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வருடம் ஆயுள் போராகவும் சதாம் சொல்லாமலே வீட்டுக்குள் போய் வருகிறோம் என்றால் நமது வீடு மாறுகளே வீட்டுக்குள் வரக்கட்டு அமற்றம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் வீட்டுக்குள் போகும்பொழுது வெளியில் இருக்கின்ற பிரச்சனை ஆபீஸ் இருக்கின்ற பிரச்சனை கம்பெனியில் இருக்கின்ற பிரச்சனை பிரயாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அந்த டென்ஷன் அந்த தலைவலி அந்த கோபம் அந்த பெரி எல்லாவற்றையும் வீட்டு வாசலிலே செருப்பை கலத்தும் அப்படியே தலையில் இருந்து வைத்துவிட்டு மூளையில் இருக்கின்ற உஷ்ணத்தை குறைத்து கலர்த்தி எல்லா கோபங்களையும் கோபதாபங்கள் சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு சலாம் சொல்லி கொண்டு ஏன் போக சொல்லுகிறான் அல்லா நபி மூலம் புராண வீட்டுக்குள் உடைகின்ற பொழுது சலாத்தோடு போங்கள் ஏன் சொல்லுகிறான் ஒற்றுமை சமாதானம் பண்பாடு அந்த வீட்டுக்குள் பரவும் என்பதற்கு அடிப்படை வீட்டுக்குள் போகும்பொழுது உனக்கும் பறக்கார்களுக்கும் பறக்காளமானதுலாம் சலாத்தை பறக்குங்கள் பண்பாட்டை நான் ஊன் சொல்கிறேன் அதே வார்த்தையை தான் இப்ராஹிம் அலி சலாத்துக்கு நெருப்புக்குள் இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலி சலாத்தில் போடப்பட்ட நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையும் இப்ராஹிம் பர்த் குளிராக சாந்தியாக சாதகமான ஒரு ஒரு தன்னை கொண்டதாக நீ மாறு என்ற நெருப்புடைய தன்னை நெருப்புக்குள்ளவர்களே குரானிலுடைய பேரை சொல்லி சொல்லி அல்லாஹ் கலாம் சொல்கிறார் பண்பாட்டுடைய வார்த்தை கலாம் முஸ்லீம் என்று தெரிந்தால் எல்லோருக்குமே சலாம் பரவலாக எத்தனை சதவீத ஒருவரை சந்திக்கலாம் படைத்தவுடன் முதலாவது அவர்கள் துங்கினார்கள் தும்பியவுடன் ஆதமடைக்கு அல்லா உள்ளே போட்டார் அல்ஹமது இல்லா சொல்லுங்கள் அல்ஹமது இல்லா மனிதன் முதலாவது முடிந்த வார்த்தை அல்ஹந்து முதலாவது பேசிய வார்த்தை அல்ஹம் இல்லா தும் அல் அந்த பக்கத்தில் இருப்பவர் பண்பாட்டை ஒற்றுமை பிறருடைய தும்மனிலும் பங்கடுங்கள் அவருக்கு தும்மையவருக்கும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று சமுக்கம் வா அந்த எரசமுக்க அல்லாஹர் அமுக்க என்ற வார்த்தை முதலாவது முதலாவது மனிதன் மொழிந்த இரண்டாவது வார்த்தை என்ன இருந்து செல்லுங்கள் வளக்கு மாணவர்களுடைய ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லா நபி ஆதமலை சரத்தை காட்டினான் அவர்களிடம் செல்லுங்கள் என்று சலாம் மனிதன் முதலாவது பேசிய வார்த்தை பிறந்தவுடன் படைக்கப்பட்டவுடன் அல்ஹம் இல்லா இரண்டாவது பேசி நான் இணைக்கிறேன் தொலுகையை ஆரம்பிக்கிறோம் அல்ஹம் இல்லா தொலுகையை முடிக்கிறோம் அசலாம் அடைக்கும் முதலாவது பேசிய தொலுகையில் முதல் கடமை கனிமனே அல்ஹம் இல்லா இரண்டு கடைசி கடமை அத்தஐத்திலும் வருகிறது முடிக்கும் பொழுதும் வருகிறது ஆலமலை இரண்டாவது மொழி வடக்கு அவர்கள் உங்களுடைய காணிக்கை உங்களுடைய எழுந்து சென்றார்கள் மலைக்குமாரிடம் சென்று சொன்னார்கள் அஸ்லாம் என்று அமத்து வரக்காசு வர அமத்து வரக்காசு என்பதை வளர்க்குமார்கள் மேலதிகமாக சொன்னார்கள் அதை கிரகித்தார்கள் பாடமாக்கிறார்கள் சாத்தி அல்லா ஆதமழி சலாம் முதலாவது அல்லாவுக்கு அடுத்ததாக வடக்குமார்களை தான் முதலாவது சந்தித்தார்கள் அல்லாவுக்கு அடுத்ததாக முதலாவது சந்தித்த சந்திப்பிலேயே என்பதை அல்லா அறிமுகப்படுத்தினார் என்றால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது சுவர்க்கத்திலிருந்து வந்தது சலாம் சாந்தி சமாதானம் உடைய வீடு நிம்மதியுடைய வீடு எனவே சலாத்தை பரப்புவோம் கன்னிய மாணவர்களே இப்போது உள்ளத்தில் நிம்மதி ஏற்படும் கேட்பவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் பண்பாட்டின் சிறப்புகோல் சதாணங்களை மனதில் பதிய அடுத்ததாக கன்னி மாணவர்களே அகலாக்கை ஒவ்வொரு துறையிலும் கையாளுங்கள் எல்லா துறையிலும் தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சமூக வாழ்க்கையில் அகலாக்கை கையாண்டில் அசுவையா எப்பொழுதுமே நல்லதும் கெட்டதும் கொன்று சேராது சமமாகாது குரான் நெருப்பும் தண்ணீரும் ஒன்று சேராது நெருப்புடைய வீதம் கூடுதலாக இருந்தால் தண்ணீர் வற்றிவிடும் தண்ணீர் கூடுதலாக இருந்தால் நெருப்படைந்துவிடும் எனவே தண்ணீருடைய வீதாசாரத்தை கூட்டுவதுதான் அஹ்லாத் தண்ணீர் வீதாசாரம் கூடும் பொழுது நெருப்பணையும் நெருப்புடைய வீதாசாரம் கூடும் பொழுது தண்ணீர் எனவே நம்முடைய தண்ணீர் வற்றி கொண்டு போகிறதா தண்ணீருடைய வீதாசாரத்தை பெருக்க வேண்டும் நெருப்பை அணைக்க வேண்டும் அஹ்லாத் நல்லதும் கெட்டதும் சமமாகாது நல்ல குணமும் தீய குணமும் சமமாகாதுலாக்கும் சமமாகாது ஒவ்வொரு விடயங்களையும் நல்ல முறையில் அணுகுங்கள் எதிர்ப்பை பகைமையை குரோதத்தை விரோதத்தை நல்ல முறையில் அணுகுங்கள் பண்பாட்டோடு அணுகுங்கள் குரான் இதுபாபில் என்ன முடிவு என்ன முடிவு உங்களுக்கும் இடையிலே எதிர்ப்பு இருக்குமோ அவர் ஹமீன் அல்லாஹ் சொல்கின்ற வாக்குறுதி கண்ணீர் மாறுகிறேன் உங்களுக்கும் யாருக்கும் இடையில பகை இருக்கிறதோ குரோதம் இருக்கிறதோ எதிர்ப்பு இருக்கிறதோ அவர் உற்ற மாறுவார் ஹமீன் என்றால் உற்ற நண்பர் நகமும் சதையும் போன்ற மாறுவார் இஸ்லாம் பண்பாட்டால் பரவியது என்பதற்கு மீது தெரியும் இஸ்லாம் விரோதத்தால் அடக்கிய அண்மையால் மலிவாங்கலால் எதிர்ப்பால் என்ன ஒரு இதை வருகிறார் நபியுடைய ஆயுதத்தை நபிக்கை நேற்றுகிறார் விழுக்கிக் கொண்டார்கள் மயநோக்கம் இன்னி உங்களை காப்பாற்றுவது அவர் கேட்கிறார் நபியுடைய அந்த கருவியை அவர் வைத்துக் கொண்டு நபிக்கை கண்ணிமாரர்களே கை அடங்குகிறது கீழே விழுகிறது நபியர்கள் உன்னையார் காப்பாற்றுவது அவர் நீமான் இல்லாதவர் அவர் விரோதி அவர் இதனை நம்பிக்கை இல்லாதவர் நல்லவராக இருந்து கொள்ளுங்கள் சமாளிக்கிறார் வளர்ப்புகிறார் நல்லவராக இருங்கள் சிறந்தவராக இருங்கள் வாழ் நல்ல முறையில் நடந்து கொள்வாருங்கள் சமாளிக்கிறார் என்னவர்களே என்னுடைய ஆயுதத்தை எனக்கே நேற்றினாயா என்று மலிக்கு பணி வாங்க முடியும் உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எல்லாம் வளர்ந்தது பண்பாட்டால் வளர்ந்தது என்னை என்னுடைய கருவியை எனக்கு அந்த கருவி என்னிடம் கிடைத்தாலும் உன்னை மன்னித்த விட்டார்கள் அவர் வாக்குறுதி அறிந்து சென்றார் நான் பின்னால் உங்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ இஸ்லாத்துக்கோ எதிராக எந்த நடவடிக்கையும் இஸ்லாத்தையோ அவருடைய கண் பார்வைக்கும் காட்டக்கூடாதலோ வெறுப்பானவர் என்பதை சொன்னார் எதுக்கும் இங்கு கைந்தால் நான் மிக நல்ல ஒரு மனிதனிடமிருந்து உங்களிடம் வருகிறேன் ஒரு நல்ல மனிதரை சந்தித்து விட்டு வருகிறேன் யாரை நபி அவர்களை சொல்லு பின்னால் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் ஈடுபட மாட்டேன் என்று அவர் வாக்குறுதியார் அக்சலா அஷ்லா பண்பாடு ஒரு நாள் நிரந்தரமான வெற்றி நிரந்தரமான ஒளி நிரந்தரமான வெளிச்சம் விசாலமான சௌகரியங்கள் பண்பாட்டின் கூட வெளியாகும் இன்னும் ஒரு எதிரி சுமாமா எமாமா என்றோதி அகப்பட்ட மத்தியுடைய தோழில் யாருடைய கண்ணும் தெரியாத இடத்தில் ஒழித்து மறைத்து சித்திரவதை செய்வதல்ல ஏன் மத்தியில் கட்ட வேண்டும் அவரை சந்திக்க முடியாதா அவரை பதிவாங்க முடியாதா முடியும் அதிகாரம் சாதனை படைப்பதல்ல இஸ்லாம் நம்முடைய மற்றவர்கள் ஏற்றுக் கொள்கின்ற ஜீனிக்கின்ற விதத்திலே நம்முடைய நிலைப்பாடுகள் அமைவதுதான் சாதனை கட்சியை தரின் மூன்று தினங்கள் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் வரைமுடித்தாலும் பயானல்ல பண்பாடு என்ன அந்த தொழுகையை பார்த்தார் ஒற்றுமையை பார்த்தார் இஸ்லாமிய பண்பாடு வீட்டிலிருந்து சாபாக்கனு உணவு வரும் வருகின்ற உணவில் நல்ல உணவுகளை அவருக்கு கொடுத்து விட்டு ஈத்தம் தண்ணீரையும் குடித்து சாபாக்கள் அந்த நேர சாப்பாட்டை சமாளிப்பார்கள் இதை பார்த்தார் ஒவ்வொரு நாளும் அவருடைய பண்பாடு காட்டப்பட்டது மூன்றாவது நாள் பெரும் முஸ்லீம்களுடைய முஸ்லிம்களுடைய சகவாசத்தில் இரண்டவை நாட்கள் இருந்துவிட்டு மூன்றாவது நாள் அவிழ்த்து பண்ணுங்கள் நடிகருடைய கட்டளை அவிழ்த்து விடப்படுகிறார் சென்றார் குளித்தால் வந்தால் கையை நீட்டு உங்களிடத்தில் கையை நீக்கினார்கள் கண்டிப்பானால் தலைவர் முழு வியாபாரம் பொருளாதாரம் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் சொன்னால் என்னுடைய நாடு என்னுடைய பிரதேசம் என்னுடைய அந்த நகரம் கோதுமை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நகரம் கோதுமை ஏற்றுமதியிலே முதன்மையான நகரம் இதற்கு பின்னால் யாருக்கும் எந்த எந்த விதமான இஸ்லாத்துறை எதிரிகளுக்கும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கோதுமை வித்தை கூட நான் கொடுக்க மாட்டேன் வியாபாரம் செய்ய மாட்டேன் உங்களுடைய அனுமதியின் பெயரில் தான் செய்வேன் இரண்டரை மூன்று நாட்களுடைய பண்பாடு அவருடைய வியாபாரத்துறையை மாறினார் கண்ணியமான இறுதியாக சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய நபியுடைய தலையை எடுக்க வந்தார்கள் தலையோடு வருவே நீ நிச்சயம் எடுத்து வருவாய் அபிஷர்கள் உற்சாகப்படுத்தி அனுப்பினார் கோனார்கள் கோபத்தோடு இலக்கே ஒழியவில்லை தைரியம் தைரியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் வந்தார்கள் என்னை கொல்ல வந்திருக்கிறார் என்னுடைய தலை தெரியும் வந்தார்கள் தந்தித்தார்கள் ஒரு கருத்திலே இரண்டு கை விஜயங்களையும் நம்பியுடைய தலைதான் இலக்கி இடையிலே அவரை உள்ள மாறுகிறது நபியுடைய சந்திப்பு நபியுடைய பண்பாடு நபியுடைய நேரலை தொடர்பு உடனே சொன்னார் நீக்கென்கள் கையை ஏற்றுக்கொண்டு போகிறேன் நீச்சினார்கள் கனிமா சொன்னால் நிகழ்வுகளையும் கனிமணர்களே அந்த ஆயத்தோடு இணைக்க நல்ல பண்பாட்டை நல்ல அணுகுமுறைகளை கையாளுங்கள் உங்களுடைய பரம விரோதிகள் உச்ச நண்பர்களாக மாறுவார்கள் எனவே இதுதான் இந்த கணக்கு தேவை பண்பாடு தேவை அஹ்லாத் தேவை நல்ல குடும் தேவை எல்லா நிலைமைகளும் சீராகுவதற்கு அல்ல இதே காரணமாக இதுவே எல்லாம் உண்மையான இஸ்லாமிய பண்புள்ளவர்களாக நம்மை மாற்றுவனாக பாவங்களையும் அளித்திரு பெற்றோடைய பாவங்களையும் அளித்த பாவங்களை அளித்த விளையாக போற முஸ்லீங்கள் மூமி உடைய பாவங்களை அளித்த விளையாக உண்மையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளை சீராக்குவதாக நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவராக சிரமங்களை அகற்றுவாயாக நம்ம நாட்டை சுகித்தமுள்ள நாடாக மாற்றுவதாக பூர்ணமான மாற்றுவதாக சகல இடங்களுக்கு மட்டும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாடாக மாற்றுவதாக ஒற்றுமைகளை முன்னதாக நிக்க நாடாக மாற்றுவதாக யார் யாரும் சதி செய்கிறார்களோ யாரா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பதாக ஹிதாயத்தில் என்றால் அவர்களுடைய சதிகளை அவர்களுக்கு பாதுகமாக்குவாயாக ஈ மாடும் வாழ்ந்து பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவாயாக